ிாத்தயத்திரவேத்தைக்காணையா கிருஷாயமஹே நம அர்ஜுன உவனுஷம் ரூபியம் ஜனர் இனிமஸ்வேத்திரு அஜுனன் பகவான் இடத்துல சொல்லுகிறான் அதாவது பகவான் விஸ்வரூபத்திலிருந்து விஷ்ணு ரூபத்தை காட்டி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அர்ஜுனன் பேசுவதாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது ஹே ஜனார்தனா மக்களுக்கு நன்மையை செய்பவனே இன்பம் அளிப்பவனே மக்களுடைய பாவங்களை அழிப்பவனேலாம் அர்த்தம் இருக்கு ஜனார்தனன்கிற சொல்லுக்கு தவ இதம் சௌமியம் மானுஷம் ரூபம் திருஷ்டுவா விஸ்வரூபத்திலிருந்து விஷ்ணு ரூபம் அப்புறம் கிருஷ்ண ரூபம் வந்தாச்சு சதுர்புஜத்திலிருந்து த்விபுஜம் நான்கு கைகளிலிருந்து ரெண்டு கை எண்ணற்ற கைகளிலிருந்து நான்கு கைகளை உடைய மகாவிஷ்ணுவாக பிறகு இரண்டு கைகளை உடைய ஸ்ரீகிருஷ்ணனாக காட்சி அளிக்கிறார் பகவான் இதம் மானுஷம் ரூபம் இந்த மனித வடிவத்தை தவ உன்னுடைய சௌமியம் மனதிற்கு இனிமையான இந்த மனித வடிவத்தை திருஷ்டுவா கண்டு பார்த்து அகம் பிரகிருத்தும் சுவாஸ்தங்கதா அகங்கிறத இது பண்ணிக்கணும் நான் என்னுடைய ஸ்வாவத்தை அடைந்திருக்கிறேன் பிரகிருதி ஸ்வாவம்னா நான் ஸ்வச்சமாக இருக்கேன்னு அர்த்தம் அதாவது இப்போ நான் வந்து பயத்திலிருந்து விலகி அந்த கோர ரூபத்தை கண்டதனுடைய அச்சத்திலிருந்து விலகி சாதாரணமாக ஸ்வஸ்தமாக இருக்கேன் அதை பார்த்து என்னுடைய மனசு முழுக்க அதுமயமாக இருந்தது இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அகம் பிரகிருத்திம் கதா நான் ஸ்வாவத்தை ஸ்வஸ்தமாக இருக்கும் தன்மையை அடைந்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல சச்சயதாக சம்ருத்தா அஸ்மி இதானிம் இப்பொழுது நான் ரொம்ப அமைதியான தெளிவான உள்ளமுடையவனாக சச்சேதாக அப்படின்னு சொன்னால் பிரசன்ன சித்தஹா சம்ருத்தா சம்ருத்தானா அடைந்தவனாக அஸ்மி இருக்கிறேன் ஆக நாலு கைகளை உடையதாக இருந்தாலும் மனிதனை போல இருக்கிறது இரண்டு கைகளை உடையதாக இருந்தாலும் சரி ஆக மனிதனை போன்ற வடிவம் என்றோ அக மனிதனாக அவதரித்திருக்கக்கூடிய கிருஷ்ண வடிவம் என்றோ இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அர்ஜுனனுடைய வாக்கியம் மக்களுக்கெல்லாம் பாபத்தை போக்கி துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடிய பகவானே உன்னுடைய இனிமையான உள்ளத்தை கவரக்கூடிய இந்த மனித வடிவம் அதாவது தெய்வீகம் நிறைந்த மனித வடிவம்னு நாம் புரிஞ்சுக்கணும் பார்த்து நான் நார்மலாயிட்டேன் என்னுடைய இயல்புக்கு வந்துவிட்டேன் என்னுடைய மனது அமைதியை அடைந்திருக்கிறது சச்சயத்தாக சம்ருத்தாக அப்படின்னா மனமானது உள்ளமானது சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது பிரசன்னமாக இருக்கிறது என்று தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை அமைதி உணர்ச்சியை இந்த ஸ்லோகங்களின் மூலம் அர்ஜுனன் வெளிப்படுத்தி இருக்கிறான் அகவியப்பு அச்சம் பேரன்பு பக்தி அதே சமயம் கலக்கம் கலந்த ஒரு பக்தி இப்பொழுது அமைதியோடு கூடிய அன்பை வெளிப்படுத்துகிறான் இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் அர்ஜுன உவாச்சிருஷ்வேதம் மனுஷம் ரூபம் மனமார்ந்தோம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் 3112 டபுள் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோ